ஓம் பிரிஜாவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமையிஷ்டாசியல்ஜே பே பச்சந்தமாரிந சந்தகா சர்வ கில்பிஷைஹி முச்சியந்தே பஞ்சமகா யஜம் என்று சொன்னால் ஐம்பெரும் வேள்வின்னு நேர்த்திக்கு சொன்னேன் அதாவது தேவயஜம் பித்திருஜம் பூதயஜம் மனுஷ யஜம் பிரம்மயஜம் இப்படி அப்பா அம்மாவை மதிக்கிறது பூஜை பண்ணுறது தேவர்களை எல்லாம் மதித்து போற்றுவது அருவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மனிதர்களையெல்லாம் மதித்து போற்றுவது மற்ற சிறு உயிர்களை அதாவது விலங்குகளை செடி கொடிகளை மரங்களை பாதுகாப்பது நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது இவையெல்லாம் யஜங்கள் என்று சொல்லப்படுகின்றன இது நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய அம்சங்களாக அமைந்திருக்கின்றன பஞ்ச மகா யஜத்தை செய்துவிட்டு யார் ஒருவன் அதற்கு பிறகு தான் உணவு ஏற்கிறானோ செய்ய வேண்டிய பொறுப்பான கடமைகளெல்லாம் செய்துவிட்டு அப்புறம் தன்னக்கு வேண்டியதை செய்து கொள்கிறான் சொல்லப்போனால் சமூகத்துக்கு செய்கிறதே தனக்கு செஞ்சுக்கிறது தான் அதனால்தான் வள்ளுவர் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலைன்னு தன்னையும் சேர்த்துக்கிட்டார் பித்திருக்களுக்கு பண்ணுறது மாத்திரம் இல்லை கடவுளுக்கு பண்ணுறதோடு மட்டும் அல்ல உறவினர்கள் சுற்றத்தார்கள் இவர்களோடு மாத்தமல்ல தன்னையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்காக நம்மளை நாமளும் காப்பாற்றிக்கணும் இல்லையா ஆகவே சமூகத்திற்கு செய்துவிட்டு சமூகத்தின் மூலம் சமூகமாக விளங்கக்கூடிய கடவுளுக்கு சேவைகளை எல்லாம் நன்றாக செய்துவிட்டு பிறகு எவன் தனக்கு செய்து கொள்ளுகிறானோ அவன் எல்லா தவறுகளிலிருந்தும் முன்பு செய்த தவறுகள் அல்லது பாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறான் அவனுடைய மனம் தூய்மை பெறுகிறதுன்னு அர்த்தம் முச்சியந்தே சர்வ கல்வி ஷைகி ஆனால் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் சுயநலத்துக்காக தனக்காக மாத்திரமே எல்லா செயலையும் பண்ணி தானே பொருளை சேர்க்கிறது பிறரோட பகிர்ந்துக்கிறது இல்லை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு திருவள்ளுவர் சொல்கிறார் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ அனுபவிக்கணும்னு அப்படி பண்ணாமல் தானே சுயநலமாக யார் அனுபவிக்கிறானோ அவன் பாவத்தையே சாப்பிட்றாங்கிறார் புஞ்ச தே துவகம் பாப்பாகா பாப்பாகனா பாபிகள் ஆத்ம காரணாத்து ஏ மட்டுமே சமைக்கிறார்கள் தங்களுக்காக மட்டுமே ஒழித்து தங்களுடைய சுயநலத்தையே பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் தங்களை அறியாமல் பாவத்தையே சாப்பிடுகிறார்கள் அகம் புஞ்சத்தேங்கிற அது எப்படி பாவத்தை சாப்பிட முடியும்னா நம்ம எதை செய்கிறோமோ அதை அனுபவிப்போம் அதனால் தவறுகளை எல்லாம் செய்து பின்னால் அந்த தவறுகளுக்கு விளைவாகிய துன்பத்தை அனுபவிப்போம்னு அர்த்தம் பாவத்தையே சாப்பிடுகிறார்கள்னா பாவத்துக்கு காரணமான செயல்களை செய்து பிற்காலத்தில் வருந்துவார்கள் பிற்காலத்தில் மிகவும் துன்பப்படுவார்கள் ஆகவே பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும்னர் வள்ளுவர் சமூகத்துக்கு நம்ம இப்போ கெடுதல் செஞ்சால் நாம தான் கஷ்டப்பட போகிறோம் சமூகத்துக்கு நல்லது செஞ்சால் சமூகம் நமக்கு செய்யுமான்னு நமக்கு சில பேர் கேட்பார்கள் அதில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நமக்கு செய்வாங்க நம்ம ஆசைப்படுற மாதிரியே எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது ஆனால் அதே சமயம் நம்ம வீணாக போக மாட்டோம் இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பெறுவோம் ஆகவே கர்மயோகம் என்பது ஓயாவது சமூகத்தினுடைய நலத்தை சிந்தனை செய்து இந்த சமூகத்திற்கு ஆதாரமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவன் முதலான மற்ற சிறு சிறு தெய்வங்கள் அவர்களை எல்லாம் போற்றுவது தான் இதனால் நாம் பொது நலத்தில் அடங்கி இருக்கு எல்லோருக்கும் நல்லது பண்ணால் அதில் நம்முடைய க்ஷேமும் அடங்கியிருக்கு நமக்கு மாத்திரம் பண்ணிண்டா அதில் யாருக்கும் நன்மை கிடையாது நம்ம சமூகத்துக்கு இடைஞ்சல் பண்ணிடுறோம் இந்த கருத்தை திரும்ப திரும்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு ஒரு ஸ்லோகங்கள் மூலமாக உணர்த்துறார் இதுதான் யஜ இந்த இடத்துல இன்னொரு கருத்தும் புரிஞ்சுக்கணும் நாம் செய்கிற செயலாம் நம்முடைய மனசை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறது முதல்ல சொன்னேன் நியத பாவனைன்னு சொன்னேன் அடுத்தது யஜ பாவனை அப்படின்னு சொன்னேன் இப்போ மூன்றாவது பாவனை என்னன்னா எந்த காரியத்தை செஞ்சாலும் அது என் மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கணுங்கிற அந்த பாவனையோடு செய்கிறது வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆக்குல நீரை பிற செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய மனசை சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம மனசில் இருக்கிற பொறாமைங்கிற குணம் பேராசைங்கிற குணம் கோபங்கிற குணம் கடுமையான சொல் இதெல்லாம் தான் மாசுகள்னு அதே திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் மனசில் சுத்தமாகணுங்கிற பாவனையோடு செய்யணும் அதுக்கு பேர் யோக பாவனைன்னு பேர் மனம் தூய்மை அடையணும் என்னுடைய சித்தம் சுத்தி அடையணுங்கிற ஆசையோட செயல்களை புரிஞ்சால் அந்த செயல்கள் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் ரொம்ப கஷேமத்தை கொடுக்கும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகத்துல அத்தமா இன்னொரு பாவனையில சொல்ல போறார் தர்ம பாவனின் அதுக்கு பேரு அந்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம் யஜ்யந்தே புஞ்ச தே தேகம் பாப்பாஹா ஏ பச்சந்தியாத்ம காரண எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் சென்னை வாசிகள் நிறைய பேர் இந்த புயல்லால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆதி தெய்வீகமான ஒரு துக்கம் இது சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறோமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அவர்கள் எல்லோருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணணும் அவர்கள் அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி நன்றாக அவர்கள் செயல் புரிய வேண்டும் என்று நான் ஆதி குரு ஸ்ரீ பிரஜ்யா தட்சிணாமூர்த்தியினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு ஜெகன் திருவடிகளை எல்லாம் பற்றி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயருடைய திருவடிகளை எல்லாம் பற்றி சத்குருநாதருடைய திருவடிகளையெல்லாம் பற்றி கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் இயல்பான வாழ்க்கை திரும்ப வேண்டும் அவர்கள் மனசில் சாந்தி ஏற்பட வேண்டும் என்றும் ஆழமாக பிரார்த்தனை பண்ணுறேன் கற்பவை கற்போம் நிகழ்ச்சியின் மூலம் கீதா யஜ்ஞத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் சென்னையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நன்றாக பிரார்த்தனை பண்ணணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஹறிவோம்